சத்குரு சுவாமி கீஜை குரு கிருப்பையார் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா கோபிகைகள் கோ துடித்து கதறி அப்படி அரட்டி இருக்கிற போது பகவான் வந்து அவர்களுக்கு சாவதானமாக அவருடைய அந்த சின்ன தோஷமான அந்த அபிமானமும் போயிருக்கிறத பார்த்து சுத்தமானதை பார்த்து உடனே அங்கே இருக்கக்கூடியவன் தானே விரங்கே இல்லை உடனே தாசாமாவீரபௌத் சௌருகி சுமயமான முக்காம்புஜா பீதாம்பர சத்மி சாட்சான் மன்மத மன்மதான் அப்படி தோண்டினான் எல்லாரும் அவரர்கள் உடனே உயிர் வந்த சரீரத்தில் உயிர் பிராணம் வந்த மாதிரி உடனே பட்டு நிறந்தார்கள் ஒவ்வொருத்தர விதமான அனுபவத்தை இருந்தார்கள் தான் கடைசியாக பார்த்தோம் வர மாதிரி பார்ப்போம் பிரணைய கோப்பத்தில் இருந்த ஒரு கோபிக உருவத்தை நெறித்தார் கோபம் நம்மளை விட்டுட்டு போயிட்டான் திடீர்னு காணாமல் போயிட்டான் அழை வச்சுட்டானே ராத்திரி வேலை யாரும் இல்லை ராத்திரி வேலை நம்மளை வந்து மெனக்கெடுத்து கூப்பிட்டு அவர்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுறதுக்காக ராசலிகளுக்காக கூப்பிட்டு கடைசியில் காணாமல் போயிட்டான் வருத்தம் அதனால் உருவத்தை நெரிச்சு உதவுகளை கடிக்கிறாள் கோபத்தை காண்கிறோம் ஓர கண்ணால் அப்படி குத்துலாப்பில் கண்ணனையே பார்க்குறாள் அந்த கண் பார்வையாலே கண்ணனை குத்துறாப்புல அப்படி ஒரு போற்ப இது இதை வந்து அதாவது பரமாத்மா கண்ணன்ட்ட எல்லா என்ன விதமான ஒரு பாவத்தில் இருந்தாலும் அது வந்து பக்தியாக காணப்படுகிறது அந்த பிரேம பக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு இந்த கோபம் வேறு ஒன்று ஒரு வெளிப்பாடு தான் இந்த கோபம் அப்போ இன்னொருத்தி என்ன பண்ணால் கண்களை இமையாமல் அப்படி கொட்டி அவனுடைய தாமரை போன்ற பெருமுகத்தை அப்படியே அனுபவிக்கிற மாலை சுபைச்ச மாதிரி பார்த்து பக் இதே பக்தர்கள் வந்து பகவானுடைய தரணத்தை குருவாயூரப்பன் தரணத்தை தரிசனம் பண்ணி திருப்தி அடையாத மாதிரி மறுபடியும் அவர் வந்து பார்ப்பார்கள் விடமாட்டான் தப்படி தெளிவிட்டுருவோம் அப்படி பார்க்குறாப்பில் மனசு வந்து திருப்தி அடையாத மாதிரி மனசு நிறைவு அடையாத மாதிரி இருந்தான் கோவிந்தனோ அதாவது திருமலையப்பன் கோவிந்தனோ கோவிந்தனன் தரகண்டின்னு இருக்கும் திரும்பி திரும்பி பார்க்க முடியாது அப்போ குருவாயூரப்பனோ திருப்பி வச்சு ஒரு பார்வை பார்க்கணும்னா பார் அதை பார்க்குறதுக்கு அப்படி திருப்தி அடையாத அளவில் அப்படி இருந்தாலும் இன்னொருத்தி கண் வழியாகவே கண்ண நேத்திர ரந்திரந்தானேன் அது ஒரு ரந்திர மாதிரி தானே அந்த இதை இந்திரியம் இந்திரியம் நேத்திரியம் அதாவது ஞானேந்திரியம் அது வழியாக ஹிருதயத்தில் கொண்டு போய் அவனுடைய ரூபத்தை அப்படியே ஸ்தாபனம் பண்ணி கண்ணை மூடி இருக்க அனைத்தையும் அவனா ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த மூர்த்தத்தை ஆலிங்கனம் மன்றாப்படி பண்ணி மயிர் கூச்சிருந்து அது அதாவது ஆனந்தமயத்தில் ஒரு உயர் உயர்ந்த உணர்வு வந்தோடனே சரீரத்தில் ஒரு உயிர் மை மயர்க்கூச்சல் வரும் அப்படி மயிர்கூச்சல் இருந்து யோகி மாதிரி ஆனந்தத்தில் அப்படியே மூழ்கேட்டார்கள் கண்ணனை பார்த்த மக சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் இருந்த அந்த ஸ்திரீகள் எல்லாருமே தங்களுடைய விரக விட்டார்கள் விரக தாபம் கண்ணனை காணாமல் தான் அந்த விரக இருந்தது எதையும் விட்டு போயிட்டானே அதுவும் அதுதான் வஞ்சக்காக கோகக்காக நான் சொன்னார் இல்லையா அது வந்து விரகதாக இருக்கணும் நேர்கை இருக்கான் பக்கத்துலேயே இருக்கான் பரமாத்மா இருக்கான் அப்போது முக்தி நிலையை அடைய விரும்பிய பெரியவர்கள்லாம் அதாவது சாட்சா்காரமான அந்த மோட்சத்தை அடைய விரும்ப வேண்டிய பெரியவர்கள்னா எப்படி வந்து பகவானை நேரில் தரிசனம் பண்ண உடனே அவருடைய தாபம் எல்லாம் முழுக்க போய் முடிந்து போடுமோ அப்படி இருந்தது அப்படி இருந்தது அவர்களுக்கு ராஜனே அப்படி பரீட்சத்தை கூப்பிட்டு சொல்கிறார் சுகபிரமர்கள் இப்படி விரக தாபம் நீங்கின அவர்களால் சூழப்பட்ட கிருஷ்ணன் பரமபுருஷனான அப்படிப்பட்ட பகவான் ஞானம் பலம் ஐஸ்வர்யம் தேஜஸ் கீரியம் வீரியம் கீர்த்தி இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த சக்திகள் இருக்காரு அப்படி சக்திகளோடு இருக்கிற மாதிரி அப்படி பிரகாசமாக மிகவும் அழகாக விளங்கினான் கண்ணன் மேலே பார்ப்போம் பதினொன்றாம் ஸ்லோகத்தில் மேலே பார்ப்போம் தாகா சமாதாய காளிந்தியா நிர்விஷ்ய பொலினம் விபுக விகசிதே குந்தமந்தார சுரபிய நிலஷட்பதம் समाधाय, भविन, पुलिनं, विकसिरे, தா சய காஷ்யம் விபு விகசுமார சுரியனப்பதம் சரச்சந்திரா சுகன் கண்டோத் வத்தோஷா தமசிவம் கிருஷ்ணா ஹத்தரச்சோம தா சய காளி நவிசிய புலிம் விபு விகசே குமார சுரஷ் பதம் தாசாயிய புலிணம் விபு விகசே குமார சுரஷ் பதம் சரச்சந்திரா சுசந்தோத்தோஷா தமசிவம் கிருஷ்ணா ஹத்தர சித்தோமாலு தரச்சந்திராம் சந்தோக தரோஷமிருஷ்ணாஸ்தராச்சோமாலுக்கம் தனக்ளா விதூ மனோர்த்தம் சூதையோதயுத்தரீ குஜ குை அச்சிக்லபத்து அதிக்லபத்சனமந்த விதூத்திரு மனோர்த்தம் ருத்தோஜாய குச்ச குை அச்சி க்ளபன ஆமவே ஆத்மவே ஆம்திஷோ பகவான் ச ஈஸ்வரோகேஸ்வர चकास कलतासन सकासोपीपरष्गो अर्चि त्रैलोक्यलक्षकपद प्रसते तत्रोपष्टो भगवान्ईश रोघेशर अंतरिदी कल आसन सकासोपीपरषो பரிஷ தைலோக்கியலேக்கூத்தம் திரோபவிஷோ பகவான் சீஸ்வரோ முகேஸ்வரா கல்பிதனி பரிஷ்வதோ தைலோக்கியலேக்கூட சபா தவனீபம் சபா தவங்க சகாசலீலே விம சம்பர்சனே நாங்க கிருத்தாங்கிரிஹஸ்தயோ சம்த்திய ஈஷத்து குபிதா பபாஷிதே சபாதிகித்வா தமனங்கதீபனம் சகாசலீலேஷண விபிரமபிரூபா சம்பர்ஷனைநாங்க கிருத்தாங்கிரிஹஸ்தயோத்து ஈஷத்து குபிதா பபாஷிதே பதினஞ்சாவதுபம் மறுபடி பார்ப்போம் பதினொன்றிலிருந்து பதினஞ்சு உன் மூலத்தை சேவிப்போம் சமஸ்கம் பூர்வார்த்தம் அந்த ராசலீலேன நாலாவது நாலாவத்தியமான முப்பத்தி ரெண்டு பதினொன்றிலிருந்து பதினஞ்சு தா சாய காலிஷ்டு விபு விகசே குந்தமந்தார சுரியனம் தா சமா காலிந்தியார்விஷ்டபுடினம் விபு விகசே குந்தமந்தார சுரியனம் சரச்சந்திராசு சந்தோக தோஷா தமசிவம் கிருஷ்ணா ஹஸ்தர சித்தோமாலு தரச்சந்திராச்சு சந்தோகோஷா கிருஷ்ணயோமாலு தனவிதூத்த மனோர்த்தம் ஸ்யூஸ் வைருத்தரி குச்ச குங்கை அசி க்ளபனா விதிரோ மனோரம் எதா ஸ்வருத்தரீயை स्वैर कुचप कुम्माकि अचीक्लबनाल अचीक्लब आसनमत्मबंधने तत्रोप्टो भववान्दीष्वरो अंतर्हृति कलितासन योगेशृति कलितासन सकाशगोपी पर अर्चि त्रैलोक्यलक्षकपथम वपुरधरते अत्रोपेष्टो भगवान सेगेस्वर अंतर कलता सकाशप गोपी सकाशोपी परष्गत अर्जुन त्रैलोक्यलक्षकपदम वपुर्धरते प्रभाजी आसमन गीपन सकसा सहासलीक्षण सहासलीक्षण विभ्रमद्रुवा संपर्शनींगहस्ती कुताज பாதித்துவ சமநங்க தீபனம் சகாசரி லேட்சண விபிரம திருவ சம்பர் கிருதங் கிரகத்தியோ சமஸ்து சமஸ்துதா பதினஞ்சாம் அப்படி பிரபுவான விபு விபுத்வம் பிரபுத்வம் எல்லா விதமான அந்த ஆளுமையும் செல்வத்தையும் கொண்ட அந்த கண்ணன் இந்த பெண்களை அழைத்து கொண்டு விகசிற குந்த மந்தார சுரப்யனம் மலர்ந்த குந்த புருப்பும் அந்தாரப்போம் இவளால் வாசனை அப்படியே கும்னுன்னு அடிக்கிறது இந்த பார்க்கலாம் மழை காலத்தில் அதுக்கப்புறம் என்னால் சர்க்காலத்துலேயும் பார்த்தா இந்த பாரிசார புஷ்பம் அந்த இடத்துல எல்லாம் பார்த்தா நல்ல ஒரு வாசனை அப்படி வரும் ராத்திரி வரும் அப்படி அந்த வாசனைகளோடு இருக்கக்கூடிய அனுபவித்தா தெரியுங்க நல்ல வாசனை குப்புன்னு வரும் முல்லை மலரும் அதுதான் குந்த மல்லிகை கொடுக்கும் மந்தார கொடுக்கும் இவனால் வசனம் கொண்ட காற்றையும் வண்டுகள் கொண்டதும் சரத்கால சந்திரக்கிரணங்கள் சனற்கால சந்திரனில் செளிவுவாருக்கு அப்போ வந்து மேகங்கள் மறைக்காது சந்திரன் அப்படி கூட்டங்களால் விளக்கப்பட்ட சந்தோக துஷ்ட தோஷா தமசும் அந்த சந்திர கிரணங்களால் அந்த மேகக்கூட்டங்கள் இல்லை அதனால் விளக்கப்பட்ட ராத்தியினுடைய ராத்திரல் போயிடுது இப்படி தெளித்தார் அப்படி இதனால் மங்களகரமாக இருக்கக்கூடியது யமுனா நதியினுடைய அலைகளாகிய கைகளால் பரத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த இள கோமள பாலுக்கம் அதாவது ரொம்ப மிருதுவாக இருக்கக்கூடிய மணல் திட்டுகள் அந்த மணல் திட்டுகளை யமுனா நதியினுடைய மணல் திட்டை அடைந்து எல்லோரும் மிகவும் பிரகாசமாக இருந்தார்கள் கிருஷ்ணனை பார்த்ததுனால அவங்களுக்கு மனது வருத்தம் நீங்கித்தோம் அவர்கள் வந்து கர்மகாண்ட சுஜிகள்லாம் பரமேஸ்வரனை பார்க்காமல் அந்த காமனா சம்பந்தத்தால் அபூர்ணங்களாக இருந்த பிறகு ஞானகாண்டத்தில் பரமேஸ்வரனை பார்த்து ஆனந்தபூர்ணங்களை ஆனந்தபூர்ணங்களாக ஆகிவிட்டு கர்மானுபந்தத்தை விடுறது மாதிரி ஆமாம் அப்போ எப்படி வேதங்களுக்கு முதல்ல இருக்கக்கூடியது கர்மகாண்ட சுஜிகள் அது வந்து கர்மாக்களை செய்யக்கூடியதை பற்றி விஷயத்தை பற்றியெல்லாம் சொல்லுவோம் அது வந்து பரமேஸ்வரனை பிரம்மத்தை காமிக்க காமி கொடுக்குறதில்லை காட்சி கொடுக்குறதில்லை காட்டி கொடுக்குறதில்லை அப்படி பரமேஸ்வரனை கா பா கா பார்க்காம பாக் பா காட்டி கொடுக்க முடியாமல் பார்க்க முடியாமல் அந்த ஆசையினுடைய சம்பந்தத்தால் அவர்களுக்கு வேண்டிய சங்கல்ப சம்பந்தத்தால் பூர்த்தி அடைவதாக ஞான காண்டத்தில் காண்பிக்கு கொடுத்துடுது அப்போ காண்பி கொடுக்குற போது அந்த பிரம்மத்தை பரமேஸ்வரனை பரமாத்மாவை பார்த்து ஆனந்த புரணர்கள் ஆகி ஆகிவிடுகிறார்கள் பாவித்துடன் ஆகிவிடுகிறார்கள் அப்படி கர்மானுபந்தத்தையும் விடுவிடுகிறார்கள் அந்த கர்மானுபந்தத்தை விடுகிறாள் காமானுபந்தத்தையும் விடுகிறாள் ஆசையெல்லாம் இல்லாமல் கொடுக்கும் அப்படி மனோரங்களுடைய முடிவை அடைந்தார்கள் மனோரதான் தீவிரம் அவள் கண்ணன் அடைய வேண்டியது தங்களுடைய மார்பகங்கள் இருக்கக்கூடிய குங்குமத்தால் அடையாளம் செய்யப்பட்ட அதாவது நிறையா பூசியிருக்கூடிய அது அடையாளம் செய்யப்பட்ட அவருடைய உத்தரியங்களால் தங் பந்துவாக இருக்கக்கூடிய ஆத்மபந்து அந்தரியாமி கிருஷ்ணனுக்கு ஆசனத்தை எல்லோரும் அந்த மணல் திட்ட மேலே போட்டு உட்கார வைத்தார்கள் யோகேஸ்வரர்களுக்கெல்லாம் ஹிரதயத்தில் இருக்கக்கூடிய யோகேஸ்வரர் அந்தகிருதி கல்பிட்டு ஆசனம் யோகேஸ்வரர்களுக்கு ஹயத்தில் ஒரு ஆசனத்தை போட்டு உட்காந்து வச்சுருக்காரு அப்படிப்பட்ட வீராசனத்தில் வீட்டிற்குடிய சர்வஜினவன் பகவான் சர்வேஸ்வரன் அப்படிப்பட்ட கிருஷ்ணன் வந்து திரைலோக்கிய லக்ஷ்மி அதாவது மூன்று லோகங்களுக்கும் ஒரு செல்வம் அதற்கு வந்து ஏக போகமாகக்கூடியும் அந்த ரூபத்தை தரித்தவராக இருந்து அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு கோபிகள் நடுவில் இருந்து மிகவும் போற்றப்பட்டு பூஜிக்கப்பட்டு பிரகாஷமாக இருந்தார் அப்போ ஆசையை பெருக்கக்கூடிய அளவன் காம விகாரத்தை பெருக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் வந்து புன்னகையோட விளையாட்டோட கூடிய பார்வையால் இப்போ வந்து ஏழு வயசு எட்டு வயசு பையன் இல்லை அது வந்து பூர்ணம் பிரம்ம மாதிரி பரமாத்மாகவும் இருக்காங்க அப்போது அந்த பார்வையால் விலாசம் கொண்ட குருவ நெதிகளால் பூஜை செய்து தங்கள் மடியில் வைக்கப்பட்ட கிருஷ்ணனுடைய கால்களையும் கைகளையும் பிடிச்சு பிடிச்சு விட்டு அதாவது பாத சேவை பண்ணிவிட்டு கோபம் அவனை ஸ்தோத்திரம் பண்ணி கோபமடைந்தவர்களாக பேச ஆரம்பித்தார்கள் கேட்கிறார்கள் இந்த இடத்தை தான் ஒரு விசேஷமான இடத்தெல்லாம் காண்பிட்டுப்பா சொல்லுவோம் இப்போ எங்கும் பரவி நிற்கிறான் அதான் விபுத்தம் பிரபுத்வம் எங்கும் பரவி நிற்பார் எங்கும் வியாபகமாக இருக்கான் வியாபகமாக இருப்பது விபுத்துவம் விஷ்ணுத்துவம் ஞாபகமாக இருக்காரு அப்படிப்பட்ட ஈஸ்வரனான கிருஷ்ணன் அவர்கள் யமுனனுடைய மணல் தட்டுக்காக எழுத்துக்கி போனது அந்த யமுனையோ தன்னுடைய அலைகளான கைகளால் மெல்லி மெல்லி தான் அந்த மனசை மணலில் வந்து ஈவனா ஒரு சமா பரப்பி மேடை மாதிரி இருந்தது அதில் மலர்ந்த இந்த குறுக்கத்தி மந்தாரப்பூ அப்புறம் குந்தப்பூ இந்த மாதிரி பார்க்கலாம் வந்து பரிஜாத்திர விரக்ஷம் நிறைய பூத்து கொல் மலர்ந்திருக்கும் மல்லிகை முல்லை வந்து மிளந்திருக்கும் அப்போ வாசனை அப்படி ஒரு வாசனை இருக்கும் தூக்கி அடிக்கும் அந்த வாசனை வந்து காற்றும் சேர்த்து வந்த போதும் அது காற்று மணக்கும் தாராக்கும் அதில் வண்டுகள் வந்து சுற்றி சுற்றி வருகின்றன சரத்கால சந்திரத்தில் தெளிவாக இருக்கும் ஆகாசம் மேகங்கள் இல்லாமல் இருக்குது அப்போது சந்திரன் அதுவும் பௌர்ணமி சந்திரன் முழு நிலவோடு இருக்குது அந்த முழு நிலவு ஒளியால் ஒளி கிரணங்களால் ராத்திரியினுடைய இருட்டு விலகி போடுது இருட்டே இல்லை அப்படி இல்லை அதாவது ஈமனாக மெல்லிய லைட்டாக அப்படியே பரவிருக்கு அது காற்றிலையும் சரி இந்த யமுனையினுடைய அந்த மணல் திட்டுகளும் சரி எங்கேயும் மங்களமாக இருக்குது அமைதியாக இருக்குது சாந்தமாக ரொம்ப அந்த சன்னிவேஷம் மிகவும் மங்களமாக சாந்தமாக அதாவது ரொம்ப பிடித்த மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப கூலும் இல்லை ரொம்ப ஹாட்டெல்லாம் இல்லை நல்ல அழகான வாசனை வீசறது காத்தி வீசறதையும் செண்டல் வீசிறது பளிச்சுன்னு இருக்குது ரொம்ப இதை தௌசண்ட் வாட்ஸ் லைட் போட்ட மாதிரி இல்லை அது வந்து மெல்லிய லைட்டையும் அது அந்த கிரணங்களோடு அப்படியே புஷ்டியை கொடுக்கூது அதாவது தன்னுடைய அமிர்தம் மாதிரி கிரணங்களால் ஓஷதிகளையும் நம்ம ஜீவராசிகளையும் போஷிக்கிறார் சந்திரன் சொல்லப்படுது கோமன் சோமன் கண்ணனை பார்த்த மகிழ்ச்சியால் ஹிருதயதாபம் நீக்கிற கோபிகைகள்லாம் தங்களுடைய அந்த அபீஷ்டத்தினுடைய எல்லையை அடைந்தார்கள் இந்த கர்ம இதை வந்த இடத்துல ஒரு இதை காண்பிக்கிறார்கள் அதாவது சூட்சமான அர்த்தத்தை காண்பிக்கிறார்கள் கர்மகாண்டம் இருக்க வேதங்கள் அதில் கர்மகாண்டல் கர்மாவளை பற்றி சொல்லக்கூடிய பூர்வாகம் அதை வந்து கர்மகாண்டத்தை விவரிக்க வந்த வேறு பகுதிகளெலாம் பகவானை அடைய முடியாமல் திரும்பி வந்துடுது மனசு வெதுமி போடுது அதுக்கப்புறம் என்னது கர்மாக்கள் பண்ணுறார்கள் சங்கல்பத்தால் அது பலன்களை காப்பாக்கிறால் பூர்ணங்களை ஆறுதில்லை பூர்ணமாக ஆறுதில்லை ஞான காண்டத்தில் வேதாந்த பகுதியை பார்க்குற போது பகவானை பார்த்து காண்பித்து கொடுக்குறாலும் இருக்கும் அப்போ சந்தோஷப்பட்டு ஆனந்தித்து அவருடைய விருப்பங்கள்லாம் அதாவது ஞான காண்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் விருப்பங்களை அடைந்தது போல இருக்குது அப்படி இந்த கோபிகைகள்லாம் பகவானை பார்த்ததுனால அவருடைய அபீட்டங்கள் விருப்பங்களை அடைந்திருப்பது அவர் பார்த்திங்க அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த பூசி இருக்கக்கூடிய குங்கும பூச்சி சந்தனத்தோட கூடியதெல்லாம் அது அவருடைய மே இதில் உத்தரியங்களில் அப்படியே படிஞ்சிருக்கு அந்த உத்தரியங்களை வந்து கீழே விரித்து தங்களுடைய ஆத்மநாயகனாக இருக்கக்கூடிய ஆத்மா சாட்சியாக இருக்கான் ஆத்மநாயகனாக இருக்கான் அந்தரியாமியாக இருக்கக்கூடிய பரமாத்மா கிருஷ்ணனுக்கு அவர்களுக்கு ஒரு ஆசனமாக பண்ணார் யோகேஸ்வரர்களுக்கு ஹதயத்தையும் ஆகாசமாக இருக்கேன் யோகேஸ்வரையத்தையும் ஆசனமாக கொண்ட சர்வேஸ்வரனான பகவான் கிருஷ்ணன் அந்த உத்தரியம் போட்ட ஆசனத்தில் உட்காண்ட இன்னும் மூன்று லோகத்திற்கும் அழகாக இருக்கக்கூடிய ஒத்தனை எல்லாம் ஒன்று சேர்ந்து இருந்த மாதிரி அப்படி ஒரு அழகான சோபையோட கோபிகைகள் நடுவில் கோபிகைகள் நடுவில் அவர்கள் வந்து வழிபடுற மாதிரி போற்றுகின்ற மாதிரி அப்படி காட்சி கொடுத்தான் கண்ணன் மனசில் இருக்கக்கூடிய கிளர்ச்சி அதை அப்படி தூண்டி விடுகிற மாதிரி கண்ணனை கோபிகள் வந்து தங்களுடைய புன்சிரிப்பு அழகாக சிரிப்பது அன்பு கணிந்த பார்வை அன்போடு அந்த பிரேமா பக்தியோடு பார்க்கக்கூடிய பார்வை கொஞ்சம் சற்றே கொஞ்சம் புருவ நெரிச்சு கோபத்தோடு பார்க்குறது இப்படி அதை கொண்டோ அவனை வந்து கொண்டாடி கண்ணனை பெருமா கொண்டாடி போற்றி புகழ்ந்து அவனுடைய திருவடிகளையும் கைகளையும் தங்கள் மடிமேல வைத்து கொண்டோ பாராட்டியவனும் அப்படியே கோபம் கொண்ட ஒரு மாலிக் பேசுகிறாங்க இந்த இடத்துல தான் விவரம் சொல்லணும்னு சொல்லியிருந்தது என்னென்னா கர்மகாண்ட ஸ்துதிகள் வந்து கர்மகாண்ட ஸ்துதிகள் பரமேஸ்வரனை பார்க்காம அந்தந்த கர்மானு கர்மானுபந்தங்களில் காமானுபந்தங்கள் அதாவது சங்கல்ப ஆசைகளுடைய பந்தங்களில் அப்பூர்ணங்கள் ஆகிட்டுது ஞானகாண்ட ஸ்துதிகள் பரமேஸ்வரனை பார்த்ததனால் ஏற்பட்ட சந்தோஷத்திலிருந்து காமானு பந்தத்தை அந்த சங்கல்பம் கர்மானுபந்தத்தை காடுகின்றன விட்டுவிடுகின்றன அதுதான் அதனுடைய தாப்பர்யம் கருத்து கோபிகைகள் வந்து எவனு இல்ல மணல்களை குவித்து அந்த குவியல் மேல தங்களுடைய உத்தரியங்கள் எல்லாம் போட்டு எல்லா மேல கோபாலனை தன்னுடைய கைகளால பிடித்து உட்கார அப்படி காண்பிக்கப்படுது அதாவது அவருடைய ஹதய கமலத்தை உட்கார வைத்தாங்கிறது ஒரு ஒரு சூச்சகமா அப்படி காண்பிக்கப்படுது வனித சதா யூதபாக கோடி கோபிகைகள் இருந்தார்கள் காண்பிக்கப்படுது வனிதா சத நூறு கோடி கோபிகள் இந்த மாதிரி காண்பிக்கப்படுது மடியில் போட்ட அந்த பகவானுடைய கால்களை பிடித்தார்னா அப்போ கோபாலநாத் அவர் வந்து யோகமாயா வைபவத்தால் அவர் இதே யோகமாயில் உபாசித்தான் சொல்லிருக்கேன் யோகமா வைபவத்தானே அத்தனை கிருஷ்ணனா ரூபம் எடுத்த ஒவ்வொருத்தருடைய மடியில் காலில் வைத்திருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்தான்ங்கிறது அது ஒரு தாற்பம் அதனால் பகவான்கிட்ட வந்து செய் நன்றி மறவாமைங்கிறது அதாவது கிருதஜதா இல்லாமல் இருக்கிறதுங்கிறது அணுவும் அவர் வாயினாலே வரும்படி செய்ய வேண்டுமே ஆழ்ந்த கருத்துக்களாக கொண்டு அவரை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்தார் அவனே சொல்லணும் அந்த மாதிரி கேட்க ஆரம்பித்தார் மேலே பதினாறாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே பார்ப்போம் கோப்பிய ஊசுகோ एक ூச்சு பஜட்டோனுபேக ஏகை திப்போன் சாுபோச்சு பஜோ அனுபவிப்போன் எதோ பூரி சாுபோக வாச்சா மிதோ பி சாக்கியாந்தோமா ிபகவான்ஜந்த சக்கியை காஞ்சோமா நிறம் தர்மா திநிய அபஜோயை கருணா பித்தரோயோ நிரப்பம் சுமியமாக பிடி அபஜோயை கருணா மோ நரபம் சூமியமாக பிடி கேச்சே பஜன் அபட்ட கி ஆம அகத்தா குருதோ நே கேச்சே பஜன் அபட்ட குத ஆத்மா ஹி ஆப் காம அகத்தா குருதோ நாக்கியோ நஜோபிஜன் பீஷா நிறத்தையே ய அனுவத்தி வினஷ்டி நிவத்தோ நேத இருபதாவது ஸ்லோகம் மறுபடியும் பார்ப்போம் பதினாறுல இருந்து இருபதையும் மறுபடியும் மூலத்தை செவிப்போம் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயமான பூர்வார்த்தத்தின ராசலேலினுடைய நாலாவது தியாகி பதினோபிகைகள் கண்ணன் தோன்றின கண்ணனை பார்த்து சூழ்ந்து கொண்டும் யமுனை மணல் திட்டிலிருந்து அவர்களை போற்றி புகழ்ந்து அவன்கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கிறார்கள் அப்போ கோபியோ பஜோ அனுபஜன் தேக ஏக ஏதர் பிபர் साधुभो साधुभो एक நோபயச்சேக்கோப்பூ அனுபத்தியேக்கே தோபையம் பன்னோரி சாு போகவன் வாச்சா மிதியாந்தோமா திறசம் லர்மா சுவாம் தினா மித ये सक्या सख्य स्वादि त्र सौदर्मा स्वाम तजिना भजती அபடோோயை கருணா பித்திரோயோவோ சௌகம் துமியமாக பஜன் அபடோயை கரு பித்திரோயோனோ அத்த சௌதம் சுமியமாக பஜதோ நே கேச்சி பஜன் அபஜன ஆமா ஆப் காமா அகருதிரோ நே கேச்சிரும் பி அபி ஆப் காமா அகருதிரா சக்கியோஜ சந்தூனை பீஷா அனுவனோனே வினட்டே தச்சிவோ வேத நம் சகியோ பஜிரோபி ஜந்தூனை பீஷா அனுவத்திவத்தி யனோலே வினே தச்சிவோதார்த்தம் சுருணும் விளக்கம் சுருணும் மேலாப்போம் கிருஷ்ணா